நற்றுநிநேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜய் ஹரி நான் காரைக்குடியில் உள்ள அழகப்பா அகாடமி பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்கள் வாழ்க்கையில நடந்த சுவையான சம்பவங்களை பத்தி உங்களோட பகிர்ந்துட்டு வரேன் அந்த வகையில இன்னைக்கு கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க அவங்கள பத்தி பார்க்கலாம் கவியரசர் கண்ணதாசனோட நண்பர் ஒருவர் வந்து என்னன்னா கண்ணதாசன் கிட்ட என் மகனை வந்து வக்கீலுக்கு படிக்க வைக்கலான்னு விரும்புகிறேன் ஆனால் அவனும் தமிழ் இலக்கியம் கதை கவிதை அது ப தமிழ் இலக்கியம் படிக்கிறதா இருக்கேன்னு சொல்கிறான் அப்படின்னு வருத்தப்பட்டாருத்த வருத்தப்பட்ட அவரோட நம் நண்பருக்கு ஆறுதலாக ஒருவனது உள்ளுணர்வில் என்ன தோன்றுகிறதோ அதே வழியில அவனை விட்டுடணும் ஆட்டுக்கு இலைதலைகள் பிடிக்கும் மாட்டுக்கு வைகோல் புண்ணாக்கு பிடிக்கும் குரங்குக்கு வாழைப்பழம் பிடிக்கும் புண்ணாக்கு தின்னும்படி குரங்கை வற்புறுத்தக்கூடாது அதே போல் அவன் விரும்பும் படிப்பை படிக்கட்டும் என்றார் கண்ணதாசன் நன்றி